நான் சென்னை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களாலும் செய்ய போறது கேரளா ஸ்பெஷல் அவியல் செய்ய தேவையான பொருட்கள் பூஷணிக்காய் வாழக்காய் சனக்கிழங்கு கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் உப்பு ருசி கேற்ப தேங்காய் கால் மூடி சீரகம் ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு தேங்காய் எண்ணெய் மூணு ஸ்பூன் கெட்டி தாயி ஒரு கப் செய்யும் முடி நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் நான் வந்து கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் புஷ்ணிக்காய் வாழைக்காய் சேனக்கிழங்கு எடுத்துட்டு இதெல்லாம் வந்து நீல நிலமாவே கட் பண்ணிக்கலாம் ப்ரெஸ்ஸாக கட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு அது தண்ணி ஊற்றி மஞ்சள் பிடி கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு ஸ்டவ் பாத்திரம் வச்சுட்டு இந்த பாத்திரத்துல வச்சு கொதிக்க விடுவோம் நல்லா வேக விடுவோம் காய் நல்லா வேகட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து அரைக்கிறது அரைச்சிக்கலாம் தேங்காய் சீரகம் அரிசி பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா சுழிக்க நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ காய் எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இதை வந்து மிக்சியிலோ இல்லை ஆமியில போட்டு நல்லா அரைச்சிட்டு மையை அரைச்சிக்கலாம் அரைச்சு அதை எடுத்து இந்த காய் வந்து கந்திருக்கலையோ அதில் கலந்து விட்டலாம் நல்லா வெகட்டும் காய் நல்லா வெய்கட்டும் வந்து கருவேப்பில எப்படி போட்டுடுவோம் இறக்கிறதுக்கு முன்னாடி நல்ல காய் வெந்து இறக்கறதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் எண்ணெயை ரெண்டு மூணு ஸ்பூன் அப்படியே மேலே ஊற்றிட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆரட்ட ஒன்னு தயிர் கெட்டி தயிர் ஒரு கப்பை நிறைய கூட ஊற்றலாம் நம்ம தயிர் எவ்வளோ இருக்கோ அதை ஊற்றிக்கலாம் நம்ம அளவு உப்பு ருசிக்கு மாதிரி கலந்து விட்டுடலாம் இது வந்து ஆக்சுவலா இது மாதிரி குருமா மாதிரி ஓடக்கூடாது இலையில இலையில வச்சா அது ஒரு கெட்டியா இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும்ிக்க இருக்கக்கூடாது சுப்பி கேரளா ஸ்பெஷல் அவியல் தயார் அவங்க வந்து தாளிக்க மாட்டாங்க ஒரு சிலர் வந்து இதெல்லாமே பச்சை அப்படியே தான் போட்டுவாங்க எண்ணெயெல்லாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த தேங்கெண்ண ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பில போட்டு தாளிச்சு அதை இந்த இது மாதிரி காயெல்லாம் வேக வச்சு காய வதக்கிட்டு அப்புறம் வேக வச்சு பண்ணுவாங்க நிறைய கேரளால வந்து டிஃபரெண்ட் பிளேஸ்ல வந்து டிஃபரெண்ட் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க இது ஒரு வகையான மெத்தட் இது சூப்பர்பா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்